பாடம் ஒன்று மேது தொழுகை எவ்வாறு கடமையாக்கப்பட்டது அப்பாஸ்லாகும் அவர்கள் கூறுகிறார்கள் நபிசல்லும் அலி வசல்லம் அவர்கள் தொழுகை தர்மம் தன்மானம் ஆகியவற்றை எங்களுக்கு கட்டளையிடுகிறார்கள் என்று ஹிர்கள் மன்னரிடம் தாம் கூறியதாக அபு சுஃபியான் லதியும் அவர்கள் என்னிடம் கூறினார்கள்